وقال أيبن وما أرسل لك إلا كافة للناس بشيرا ونذيرا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم آكلك ما يأكل العبد فأجرس كما يجرس العبد وقال ابن امرأة من قريش القديد كما قال صلى صلى الله الله الله عليه عليه وسلم وسلم سبحانه وتعالى محمد அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணு அணுவாக எடுத்து நடந்து அடைந்து கொண்ட சகாபாக்கள் முஸ்லிம்கள் மோமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புதிய ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் ராணுவத்தால் இவைகள் வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியே கட்டளை மதித்து நடக்குமாறும் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியான் அல்லாவுடைய தடைகளை ஹராம்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முட்டும் தவிர்த்து தகுவாவுடன் வாழுமாறு அடியும் உங்களையும் நான் தற்குவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன் இத்தகம் ஆயுசுமா குஞ்சும் கனியமிக்க அல்லாவின் நல்லே பிரசங்கத்தை ஆரம்பிக்க முன்னர் கீழ்மாடியில் இருக்கின்ற வயசானிகள் நோயாளிகளை தவிர அனைவரும் மேல் வருமாறு பணிவாக வேண்டிக் மாடியில் இருக்கின்ற வயோதிபர்கள் நோயாளிகளை தவிர அனைவரும் மேல் மாடியில் வந்து சபையை பூர்த்தி செய்யுமாறு பணிவாக வேண்டிக் கொள்கிறேன் நல்லர் யார்களே ஆயிரத்தி நாநூற்றி நாற்பத்தி ஒராம் ஆண்டின் மாதம் நடுப் பகுதியை தாண்டிச் செல்கிறோம் கண்ணியமானவர்களே ல வந்தாலே நபுல்ல அலகி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் விரிவாக பேசுவது கேட்பது அதை புகழ்ந்து பாடுவது என்ற பல விடயங்களில் ஈடுபடுகிறோம் கண்ணியமானவர்களே இந்த காலத்தில் நக்சுவல்லா அலையவாசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை குறைந்ததுதான் முழுனாவுக்கும் காரணம் சமுதாயத்துக்கும் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல காப்பதல் இன்னாஸ் மனித சமுதாயத்துக்கும் உங்களை பொதுவாக பரவலாக அனைவர்களையும் உள்ளடக்கியவராக நாம் உங்களை அனுப்பியிருக்கிறோம் நபியவர்களுடைய வாழ்க்கையில் முஸ்லிம்களுக்கு மாத்திரம் அல்ல முன்மாதிரி எல்லா சமயத்தவர்களுக்கும் முன்மாதிரி உண்டு என்பதை முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட மிக தெளிவாக முன்வைத்திருக்கிறார்கள் சொல்கிறார்கள் முகமது சல்ல அலிசல்லமுடைய வாழ்க்கை முறைதான் இந்த காலத்துக்கு அவசியம் நபியவர்களையே நபியாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவர்கள் நினைக்கிறார்கள் முஸ்லிம்களுக்குரியவர் எனவே அவருடைய வாழ்க்கை தேவை கண்ணியமானவர்களே மகமது சல்லா அலுவலம் அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த காலத்துக்கு மிக அவசியமாக தேவைப்படுவது என்ன என்ன தேவை நம்பியுடைய வாழ்க்கை முறைகளை பல தலைப்புகளிலே கேட்டிருப்போம் ஆனால் கண்ணியமானவர்களே சுயநலமாக நமக்கு பிடித்த சுண்ணத்துக்களை மாத்திரம் நாம் பின்பற்றுவது நம்பியவருடைய அன்புக்கு காரணமாக அமையாது எனக்கு இந்த சுண்ணத்தை செய்தால் எனக்கு கொஞ்ச அழகு கிடைக்கும் கொஞ்சம் கவர்ச்சி இருக்கும் கொஞ்சம் நாலு பேர் மதிப்பார்கள் என்பதற்கான சுண்ணத்தை செய்தால் நமக்கும் பிற மத சகோதரிகளுக்கு இடையில் வித்தியாசம் இருக்காது சுண்ண நதியுடைய முறை செல்ல செல்லமுடிய முறை என்றால் நமக்கு பிடித்தோ பிடிக்காமலோ அந்த சுன்னத்தை நாம் செய்ய வேண்டும் பிறல் நம்மை கொஞ்சம் சாதாரணமாக கேவலமாக பார்த்தாலும் அந்த சுன்னத்தை நாம் விடக்கூடாது இதுதான் சுண்ணத்தின் மீது இருக்கின்ற அன்பு இடத்துக்கு ஏற்றவாறு அல்ல இடத்துக்கு ஏற்றவாறு அல்ல மனதுக்கு பிடித்தது என்பதற்காக அல்ல அல்லது நபியவருடைய சுண்ணத் என்ற தலைப்பில் சாப்பாட்டு துறையில் என்னியர்கள் இனிப்பு விரும்பி சாப்பிடுவார்கள் ஆனால் ஒரு நாளைக்கு மூன்று நான்கு தடவைகள் இனிப்பி சாப்பிட்டார்களா என்ற கேள்வியும் நம்முடைய மனதில் வேண்டும் ஒவ்வொரு நாளும் இனிப்பு கிடைத்ததா நபியர்களுக்கு ஒரு சாப்பாடு மறுநாள் பசி இதுவும் சுண்ணத்தை தான் ஒரு சாப்பாடு அலமதுல்ல மறுநாள் பசி சபர் பொறுமை இந்த சுண்ணத்தை தான் சாப்பிடாமல் மற்றவருக்கு கொடுப்பது அந்த சுனத்தெங்க ஒருவர் கேட்டார் உதவி ஒன்றுமில்லை போட்டிருந்த ஜிப்பாவை கலத்தி கொடுத்தார்கள் அந்த சுண்ணத் எங்கே இனிப்பு சாப்பிடுவது சுண்ணத்தன்று அதை மாத்திரம் எடுப்பதல்ல சாப்பாடை நபியவர்கள் கிடைக்காவிட்டாலும் பொறுமையோடு காலத்தை கழித்தார்கள் என்ற சுண்ணத்தையும் பின்பற்றினால் பரிபூர்ணம் சுர்மா முகத்துக்கு அழகாக இருக்கிறது கவர்ச்சியாக இருக்கிறது எனவே சுருமா போடுகிறேன் இல்லை சுருமா போடுவது நான் போடுகிறேன் யாரும் தவறாக இருக்கக்கூடாது தாடி வைத்திருக்கிறார் வாலிபர் ஏன் ஏன் தெளிவாக சொல்வதாக தான் ரசிக்கும் ஒரு நடிகன் தாடி வைத்திருக்கிறார் நான் வைக்கிறேன் நான் ரசிக்கும் ஒரு விளையாட்டு வீரன் அதே ஸ்டைலே நான் தாடி வைக்கிறேன் ஒரு துணி நன்மையும் கிடைக்காது தாடி வைத்தும் நன்மை கிடைக்காத உள்ளவர்கள் இவர்கள் ஏன் தாடி வைக்கிறேன் நபியவர்கள் வைத்தார்கள் வைக்க சொன்னார்கள் வைக்கிறேன் இந்த சுண்ணத்திலே கவனம் செலுத்துங்கள் சிலருக்கு இது பிடிக்காமல் இருக்கலாம் நான் கண்ணியமாக கௌரவமாக நாகரிகமாக உண்மையை சொல்வேன் தாடியை முழுமையாக வலிப்பதற்கு எந்த ஆய்வாளர்கள் எந்த இமாமுடைய கருத்தும் கிடையாது வைராக்கியம் வைப்போம் வைராக்கியம் வைப்போம் நதியவர்களுடைய வெளிரங்கம் உள்ரங்கம் இரண்டையும் நான் என்னை மாற்றிக்கொள்ள முயற்சிக்கிறேன் என்ற அளவு என்ன நுடையமான அளவு முயற்சிப்பேன் மீசையை குறைத்துக் கொள்ளுங்கள் கத்தரித்துக் கொள்ளுங்கள் தாடியை பரிபூர்ணமாக வலியுங்கள் இந்த ஹதீசை இந்த விருப்பத்தை நபியோடு இந்த வலியுறுத்தலை பின்பற்றாமல் நானும் நபியை நேசிக்கிறேன் என்றால் பொய் சொல்கிறார் பொய்யர் பொ வெளியாகி நவியை நேசிப்போம் முழுமையாக வலிக்க வேண்டாம் ஆரோக்கிய கருத்துக்களை முன்வைக்கலாம் அதில் ஆரோக்கியம் இருக்கிறது என்று ஆய்வாளர்களும் வைத்தியர்களும் சொன்னதற்காக வைத்தால் சுனத்தில் அது சுண்ணத்தென்ற பெயர் இல்லை நபியவர்கள் வைத்தார்கள் அதில் ஆரோக்கியம் நிச்சயம் இருக்கும் இந்த காலத்தில் இருக்கின்ற கண்ணியமான பாடைய நோய்கள் முன்னே காலத்தில் இருக்கவில்லை என்பதற்கு நாம் சில காரணங்களை தெளிவோம் ரசாயனம் நோய்க்கு காரணம் இரண்டு மூன்று தடவைகள் தூத் டூத் பேஸ்ட் போட்டு பருத்துல நமக்கு எப்படி பூச்சிப்பல் வர முடியும் எப்படி பல்லை கடத்த முடியும் எப்படி பொறி பற்களை எல்லாம் கலட்டிவிட்டு ஆர்டிபிஷியல் பல் போட முடியும் ஒவ்வொரு நாளும் இரண்டு தடவை மினிமம் எப்படி நம்முடைய முடியும் மிஸ் வாக்கை விட்டோம் விட்டு கெமிக்கலை போட்டு பல் சுரக்குகிறோம் ஒரு பல்லாவது டேமேஜ் இல்லாதவர்கள் இந்த சபையில் விரல்விட்டு தாண்ட முடியும் தொடர்ந்து பாவிக்கின்றது வயது எழு வயது எது வயதை சேர்ந்தவர்கள் இன்னும் ஒரு பூச்சிப்பல் இல்லாதவர்களை பல பேரை காட்ட முடியும் சுங்கத்தை விட்டோம் நாகரிகத்தை எடுத்தோம் நோய் நோய் நோய் நோய் எத்தனை பேரை காட்ட முடியும் முப்பது ரூபாய் மிஸ் ஏன் சீப் கேவலம் மரக்குச்சி டூத்பேஸ்டுடைய அடிப்படையை பார்த்தால் ஏதாவது வேர் ஏதாவது ஒரு மரம் ஏதாவது ஒரு தானியம் ஏதாவது ஒரு தாவரம் டூத்பேஸ்டை போய் சேருகிறது சுண்ணத்தில் தான் நவீன முறையில் கிளசிக் தான் வந்திருக்கிறது அப்படி கொஞ்சம் கலந்து விட்டு கொஞ்சம் கலர் பண்ணி விட்டு அதுக்கு ஒரு விலையை கூட்டுவது விலை கொடுப்பி நாகரிகத்தை பாதிக்கிறது சொல்லவில்லை சு அடிப்படை பேசுகின்ற பாடம் சும்மா கிளிப்புள்ளை பாடம் மக்கள் மாணவர்களுக்கு பாடம் என்று நினைக்க வேண்டாம் விட்டோம் நோயாளி பூசாத கிரீம் தோல் வெள்ளை இல்லை இன்னும் இன்னும் கருக்கிறது காலப்போக்கில் தோல் புற்று இலங்கை உற்பத்தி அல்ல இந்திய உற்பத்தி அல்ல யூ உடைய உற்பத்தி கூட கிரீம் பூசுகிறார் ஆனால் கேன்சர் வருகிறது முகத்தில் வாலிபர் வயோதிப தோட்டத்துக்கு மாறுகிறார் தோல் சுருங்குகிறது தோல் அப்படியே பழுதடைகிறது அப்படியே மாசடைகிறது அவர் இருந்த தோலை அப்படியே விட்டால் அழகாக இருந்திருப்பார் என்று சொல்கின்ற அளவுக்கு நம்முடைய குமரிகளும் வாலிபர்களும் போகிறார்கள் சுண்ணத்தை விட்டார்கள் உள்ள நாகரிகம் எல்லாம் பூசினார்கள் செலவுக்கு மேல் செலவு டாக்டரிடம் அப்பாயிண்ட்மெண்ட் வைத்தவர்கள் ஒரு அப்பாயின் நின்று கொண்ட வரலாறு இருக்கிறதா இரண்டாயிரத்தில் ஆரம்பித்து இருபத்தி ஐயாயிரம் வரைக்கும் செலவழித்து விட்டு தான் இதற்கு பின்னால் எதையாவது செய்வோம் சும்மா இருப்போம் என்று இருக்கிறோம் ஏன் கன்னிமலை சஹாபாக்களம் நபியவர்களும் அவர்களும் பூசிய பேசியல் கிரீம் என்ன என்ன ஒலிவோயில் கலப்படமில்லாத ஜெய்த்தூன் இதை ஒவ்வொரு நாளும் போசுவோம் முறைப்படி போசுவோம் முகம் பொழிவேற்படும் எப்படிப்பட்டது மீது சத்தியமாக ஜெய்தூன் மீது சத்தியமாக அல்லா சத்தியம் செய்கின்ற சுண்ணத்தான மருந்தை விட்டோம் உலகத்தில் உள்ள எல்லா ஒயில்களையும் பாதிக்கிறோம் ஜெய்தூனை தவிர எல்லா ஒயிலும் பாவிக்காத ஒயில் இல்லை முடி கொடுத்து அந்த டாக்டர் சொல்லுகின்ற ஒரு லிட்டர் எழுநூத்தி ரூபாய் என்றால் பாவிக்கின்ற ஒயில் மில்லி ஐயாயிரம் ரூபாய் சுண்ணத்தை விட்டால் சுண்ணத்தை விட்டால் நோய் சுண்ணத்தை விட்டால் முசிபத் பணம் செலவழித்து முசிபத்தை வாங்குவோம் சுண்ணத் அது கண்ணியமானது அது உன்னதமானது விலையில் குறைந்தது விலை முப்பது தொடக்கம் நாற்பத்தி ஐந்து கூடி டிமாண்டான காலங்களிலே டூத் பிரஷ் மினிமம் ஐம்பத்தி ஐந்து அறுபத்தி ஐந்து நானூத்தி போகலாம் செய்ய என்று சொல்லவில்லை அதை மாத்திரம் செய்வது ஆரோக்கியம் அல்ல அதை மாத்திரம் ஒரு நாளைக்கு நம்பியில் மிஸ்வாக் செய்வார்கள் நீங்கள் முரசுக்கு சிகிச்சை ஆரம்பிக்காது எந்தெந்த இடத்தில் செய்ய வேண்டும் என்ற ஒரு நாளைக்கு நீங்கள் பின்பற்றினால் டூத் பிரஷ் போட்டால் நீங்கள் கொள்ள வேண்டும் ஒரு நாளைக்கு நீங்கள் தடவை செய்தாலும் உங்களுடைய முரசுக்கோ பல்லுக்கோ ஆபத்து கிடையாது என்ன யுகம் பெறலாம் எந்த கம்ப்யூட்டர் யுகம் பெறலாம் எந்த விதமான முன்னேற்றங்கள் ஏற்படலாம் சுண்ணத்து சுண்ணத்து தான் எந்த விதமான பின்னேற்றம் வர முடியாது சொன்னேன் அதை சொல்லி வெளிநாட்டிலிருந்து யாரும் தவறாக இருக்க வேண்டாம் மக்களுக்கு பிடிக்காது கசப்பாக இருக்கும் எப்படி பேசுவது என்று மார்க்கத்தில் எல்லா விடயங்களையும் விட்டால் மதம் மாறி விடுவோம் காலத்தில் இரண்டு பேரும் முள்ளுமையாக தாடிய வலித்திருந்தார்கள் அவருடைய முகத்தையும் பார்க்கவில்லை எப்படி கௌசலிலே நபியுடைய கையால் தண்ணீர் குடிக்க முடியும் எப்படி நபியவர்களுடைய சபாத்தில் சுவர்க்கம் போக முடியும் வைரக்கிய வைப்போம் வலிக்க மாட்டேன் வலிக்க மாட்டேன் நான் கையிலே வலிப்பதற்கு கருவியை எடுத்தால் உடனே நபியவர்களுடைய அங்கு ஞாபகம் வர வேண்டும் நபிய எப்படி நான் வலிக்க முடியும் அப்படியான ஒரு கம்பெனியிலே வலிக்க சொல்கின்ற ஒரு கம்பெனியில ஜபு கிடைக்கிறது அதற்காக வலிக்காமல் விட்டால் அதை விட கம்பெனி அல்ல தருவான் ஒரு போக வேண்டும் இரண்டதை மூன்று லட்சம் சம்பளம் இன்ட்ரோவிக்கு போகும் பொழுதே தான் போக வேண்டும் வலிக்காமல் அல்லாவிடம் அழைத்து மூணு லட்சம் சம்பளத்துக்கு அல்ல கம்பெனி தருவான் மந்திரங்கள் இல்லா இசையன் அல்லாவுக்காக இந்த அதீஸ் பொதுவானது எல்லா தலைப்புக்கும் பிறந்தும் அல்லாவுக்காக யார் எதையேனும் விட்டால் அல்லாவுக்காக விட்டுக் கொடுத்தால் அதைவிட சிறந்ததை அல்லாவிற்கு பிரதியாக கொடுப்பார் அதைவிட சிறந்ததை தொழிலுக்காக வலிக்கிறோம் ஆபீஸுக்காக வளிக்கிறோம் திருமணத்துக்காக வலிக்கிறோம் திருமணம் முடிக்கும் வரைக்கும் சுண்ணத்தை பின்பற்றியவர் நாளை திருமணம் போய் வலிக்கிறாரா சுங்கத்தை வருகிறோமா அந்த வாழ்க்கையில் பறக்காது இதை நிறுத்தி மிஸ்வாக்கை சொன்னேன் தாடியை சொன்னேன் நபருடைய தாடியை சகாபாக்கள் எப்படி தெரியுமா அந்த தாடியில் எத்தனை பழித்த முடிகள் ஒரிவாயத்தில் பதினேழு வரலாறு என்றால் நம்முடைய வெளிரங்கமும் நபியவர்களை போன்று மாறுகின்ற பக்குவத்தை அல்ல நமக்கு நசிபாக்குவானாக பல்லை வர்ணிக்கிறார்கள் பல் சிரித்தால் அடுக்கி வைக்கப்பட்ட முத்துக்கள் போன்றிருக்கும் அடுக்கி வைக்கப்பட்ட முத்துக்கள் எப்படி திறந்து பார்த்தால் எப்படி இருக்குமோ வாயை திறந்தால் முத்துக்களை பார்ப்பது போன்றிருக்கும் பற்கள் சுத்தமாக இருக்கும் தூய்மையாக இருக்கும் எந்த தூத் போட்டார்கள் தூதேஸ்ட் சில வேலை கலரை மாற்றும் மஞ்சளிப்பை ஒன்று பண்ணும் நிச்சயம் ஒன்று பண்ணாது வாங்குவோம் போட முடியாத இல்லி தான் போட முடியும் என்றாயிரம் ரூபாய் ஏன் நாற்பது ரூபாயுடைய முப்பத்தி ஐந்து ரூபாயுடைய முப்பத்தி ஐந்து ஐம்பது ரூபாயுடைய அறையின் சகலம் ஒரு ஏழு இன்ச் சான் அளவு மெக்சிமம் இருப்பதுதான் ஏற்றம் அதை ஏன் நம்முடைய வைக்க இடம் இல்லை ஏன் இடம் இருந்தும் மனம் இல்லை மதிப்போம் முட்டுக்கள் போன்ற பற்கள் இருக்கும் அந்த குச்சியால் கேட்டிய பற்கள் அனசார்கள் எத்தனையோ அத்தர்களே எத்தனையோ வாசனை திரவியங்களை எத்தனையோ நறுமணங்களை நுகர்ந்திருக்கிறேன் நபியவர்களுடைய வாயிலிருந்து வருகின்ற நறுமணத்தை விட எந்த நறுமணத்தையும் நான் நுகர்ந்தது கிடையாது வாசம் நபியர்களுக்கு ஒருபடி மேலே விசேஷம் நபி சொல்லலே செல்லும் நபியருடைய கையை நிற்கிறார் உள்ளங்க உள்ள ஒவ்வொரு துரும்பு துரும்பாக வர்ணிக்கப்பட்ட எந்த மனிதரும் உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரபலியமானவரும் எந்த வீரரும் உலகத்தில் வந்திருக்கவும் எத்தனையோ சில் பட்டுக்களை தொட்டு பார்த்திருக்கிறேன் சொத்தான பட்டுக்கள் நபியுடைய கையையும் தொட்டு பார்த்திருக்கிறேன் முசாபகா செய்திருக்கிறேன் பட்டை விட நபியவர்களுடைய கையை சோலதாசருடைய கையை மிருதுவாக கண்டேன் மிருதுவானது கண்ணம் மிருதுவானது முடி எப்படி வளர்ப்பார்கள் இப்படி வாருவார்கள் அநேக மாணவர்கள் நபியருடைய சுண்ணத் லிஸ்டை விட்டு விஸ்வாத்துடைய அடையாளத்தை விட்டு வெளியே போகிறோம் ஒரு பகுதியை பேச்சு மறுபகுதியை குறைப்பது விஸ்லாத்திலே அனுமதிக்கப்படாத முறை நீங்கள் எந்த ஸ்டைலிலே வெட்டினாலும் நீங்கள் முடி வெட்டுவதில் முஸ்லீம் அல்ல முடி வெதில் ஒரே லெவல் வளர்ப்பதற்கான சில வேலை காதல் தோனை வரைக்கும் சில கட்டங்களில் அதை விட கூடுதலாக வந்திருக்கிறது பிரித்து வாழ்வார்கள் முடியை குறைத்து வெட்டுகின்ற பருவத்திலே இருக்கின்றபடி வாழ்வார்கள் கூடி வளர்த்தால் பிரித்து வாழ்வார்கள் கண்ணியமலை ஒரே லெவலில் இருக்கும் ஒரு பகுதியை குறைத்து மறுபகுதியை வைத்து வெட்டுகிறோமா அதிலே நான் நதியவர்களுக்கு துரோகம் செய்கிறோம் முடியப்படி இருக்கும் எப்படி இருக்கும் நூனியுள் ஹாஜிப் புருவம் அரபி நூன் போன்றிருக்கும் எப்படி கரணிக்கிறார்கள் நூன் போன்ற புருவம் உள்ளவர்கள் அலிபியுல் மீம் அன்ஃபியுல் அன்ஸ் அலிப் போன்று நீண்ட வளைவில்லாத மூக்கு நபி அவர்களுக்கு மீமல் மீன் எழுத்து போன்ற வாயுடையவர்கள் அரபில மீன் எழுதும் பொழுது லேசாக வளைத்தெழுதுவார்கள் அதுபோன்ற வாயுள்ளவர்கள் நூல் நன்றாக வளைந்திருக்கும் வில்லு போன்று அதே போன்ற புருவம் உள்ளவர்கள் அலிஃபையில் மூக்க அளிப்பு போன்று நீளமாக இருக்கும் மூக்கப்புருவம் கண்ணை மாணவர்களே அதே போன்று வாய் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது புஜமப்படி இருக்கும் விசாலமாக இருக்கும் நெஞ்சிலிருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு நூல் போன்று ஒரு முடி நீண்ட முடி ஒரு லைன் இருக்கும் தொப்புளுக்கங்கால் முட்டுக்காலுக்கு தொப்புளுக்கும் இடைப்பட்ட யாரும் வர்ணிக்கவில்லை நவியவர்கள் எந்த கட்டத்திலும் வரை திறக்கவில்லை மனைவிமார் கூட அந்த இடங்களை வர்ணிக்கவில்லை வர்ணிக்கின்ற அமைப்புக்கும் நபியர்கள் நடந்து கொள்ளவில்லை தனித்துவம் அவுரத் சகாபாக்கள் இவ்வளவு நூலுக்கு நூல் பார்த்த நம்ம அடையாளம் விளங்காவிட்டால் நபரோ ஷோர்ட்டுடன் திறக்க முடியாத அத்தியாவசிய தேவைகளுக்கு மாத்திரம் திறக்க வேண்டிய தொப்புளுக்கும் முழங்காலும் இடைப்பட்டது இதை கண்ணியமான சர்வசாதாரணமாக ஒரு முஸ்லீம் ஷோர்ட் எடுத்துக்கொண்டு சுற்ற முடியாது அதையும் சமமாக இருக்கும் வயிறு தள்ளி இருக்காது எப்படி வர்ணித்திருக்கிறார்கள் நபியோர்களை படி ஒரு பிரசங்கத்தில் பேசி முடிக்க முடியாது விடயங்களை சொல்லி இறுதியிலே முக்கியமான சொல்லி முடிக்கிறேன் வயிறும் நெஞ்சும் ஒரே லெவல் எப்படி நடப்பார்கள் எப்படி பார்ப்பார்கள் எப்படி சிரிப்பார்கள் எப்படி அழுவார்கள் கோபம் வந்தால் என்ன அடையாளம் ஒவ்வொன்றாவது நடக்கும்பொழுது மேற்கிலிருந்து கீழ் நோக்கி ஒரு கூர்ந்து கவனித்துக் கொண்ட ஏதோ ஒரு குரலை தேடுவது போன்று நடப்பார்கள் அப்படி நபியுடைய நடை பேசும் பொழுது வேகமாக மூச்சு விடாமல் பேசிக்கொண்டு இருக்க மாட்டார்கள் விட்டு விட்டு பேசுவார்கள் பேசுவார்கள் எல்லோருமே பேசப்படுகின்ற விடயங்களை கிடைக்க வேண்டும் மனநட வேண்டும் மனசில் பதிய வேண்டும் என்பதற்காக சில விளங்க வேண்டிய விடயங்களை பொதுவாக மூன்று தடவைகள் சொல்வார்கள் கண்ணியமானவர்களே பேச்சை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது நடைய பார்வை மிகவும் ஒன்றை கூர்ந்து எல்லா விடயங்களையும் ஒரு ஒரு உருக்கி கடினமான பார்வை பார்க்க மாட்டார்கள் வெட்கம் கலந்தை பார்ப்பார்கள் எல்லாவற்றையும் நேருக்கு நேரம் கூர்ந்து பார்க்க மாட்டார்கள் நோட்டமிடமாட்டார்கள் சில விடயங்களை எல்லாவுடைய படைப்பினங்களை நோட்டமிடுவார்கள் பார்வை எந்த அளவுக்கு தேவை பார்ப்பார்கள் யாராவது கூப்பிட்டால் சொல்ல வேண்டிய சொல்ல மாட்டார்கள் பூர்த்தியாக திரும்புவார்கள் இந்த பண்பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டும் ஏதாவது ஒன்றை மாற்ற வேண்டும் ஒரு வெள்ளிமை என்னுடைய ஒரு தன்மையை மாற்றுவேன் இப்படி மாற்றினால் வருடத்திற்கு குறைந்தது தன்மைகள் மாறும் ஒரு வெள்ளிக்கிழமை பிரசங்கத்தை கேட்டுவிட்டு ஒன்றை அமல் செய்தால் வருஷத்தில் புதிய ஐம்பது விடயங்களை அமல் செய்யலாம் குறைந்தது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நான்கு நான்கு விடயங்களை வாழ்க்கையில் மாற்றலாம் எத்தனை பிரசங்கம் கேட்டுவிட்டோம் பத்து வருடம் பிரசங்கேட்பவர் ஐநூத்தி முப்பது ஐநூத்தி இருபது இருபது வருடம் பிரசங்கம் கேட்பவர் ஆயிரத்தி லட்சம் ஜும்மா பிரசங்களை வாழ்க்கையில் முப்பது வருடம் பிரசங்கம் கேட்பவர் கணக்கு பாருங்கள் வடத்தில் நான்கு குறைந்த ஐம்பது வைத்து பாருங்கள் ஐம்பது பிரசங்களை வேறு பயன்களை கணக்கு பார்த்தால் சிலருக்கு லட்சம் பெறும் ஜுமா பிரசங்களை மட்டும் கணக்கு பார்த்தால் முப்பது வருடம் நாற்பது வருடம் ஐம்பது வருடம் பிரசங்கம் கேட்கிறேன் ஒரு தன்மையை ஒரு கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை மாற்றி இருந்தால் வலியுள்ள ஒவ்வொருவரும் வழியுள்ளா கேட்பொழுதுபோக்கு ரசைப்பு கேட்கும் பொழுது இந்த பயானில் அவருக்கு என்ன அடி இவருக்கு என்ன கொடுத்து இவனுக்கு நல்லப்பட்டிருக்கும் இல்லை எனக்கு பட வேண்டும் பயன் எடுக்கப்பட்டாலும் தான் நான் தெரிந்துவேன் அப்லோட் டவுன்லோட் அப்லோட் என்ன மற்றவர்களுக்கு தேவையானதை அப்லோட் பண்ணுவது நமக்கு தேவையானதை டவுன்லோட் பண்ணுவது டவுன்லோட் பண்ணினால் வெப்சைட்ல டிரெக்டாக நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய மெமரிகளை ரெக்கார்ட் பண்ணி நம்முடைய ஹார்ட் டிஸ்களே நம்முடைய மெமரி சேவ் பண்ணினால் அந்தந்த நேரத்தில் ஒட்டு பிழை ஆகும் வட்டிக்கு கொடுக்கும் பொழுது வட்டி அல்லாவோடு யுத்தம் செய்கின்ற பாவம் என்ற பிழை ஓடும் ஹராமான தொழில் செய்யும் பொழுது நபியவர்களும் அல்லாவும் பெருத்தது தடுத்தது ஓடும் அப்லோட் பண்ணினால் நம்மிடம் சேவ் ஆகாது மற்றவர்களிடம் மற்றவர்களுடைய தான் சேவ் எனவே பயான்களை இதில் எனக்கு என்ன படிப்பேன் என்று கேட்டால் ஒரே பயான் போதும் தெரிஞ்சுவது திரும்பி பார்ப்பார்கள் முழுமையாக என்ன முசாபகா செய்தால் செய்தவர் கையெடுக்காமல் நபியவர்கள் கையெடுக்க மாட்டார்கள் நம் முசாபகா செய்தே பலவரிடம் பூர்த்தியான முசாபகா செய்த எத்தனை நாட்களும் தெரியாது ஒரு கை அதிலும் விரல் விரல் படுவது இது என்ன முசாபகம் வெள்ளக்கான ஒரு மோசமான முசாபகா விரலால் தட்டுவது என்ன முசாபகாயுது இரண்டு கைகள் முன்னிஸ்தவர்களுக்கு மாற்றம் செய்த நபியர்கள் அவர்கள் போன்ற ஒரு கையால் ஆட்சிப்படைத்திருப்பார்களா நவீனம் சுண்ணத்துக்கு பொருந்தாவிட்டாலும் நவீனத்தை எடுக்க முடியாத சுண்ணத்தை கை எடுக்கும் வரைக்கும் நபியோடு எடுக்க மாட்டார்கள் சொல்லிக் கொண்டே போகலாம் நபியருடைய பண்பாடுகள் சமூகத்தில் இப்படி பணிவாக அன்பாக கருணையாகத்தான் நபியர்கள் வளர்த்தார்கள் இப்பொழுது காலத்தின் தேவை அறவே அந்த தலைப்பை தொடாமல் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க நினைத்து காலத்தின் தேவை சில விடயங்களை முன்வைக்க வேண்டும் இதை கொஞ்சம் கவனமாக சிந்தனை கிடைப்போம் நதியவர்கள் எப்படி மக்களை தன்னுடைய பொறுப்பை அதிகாரத்தை நிறைவேற்றினார்கள் நாம் ஒரு நாட்டில் வாழ்கிறோம் என்று நாம் சொல்வதாக இருந்தால் நமக்கு எது நாடு அவர்களுடைய நாடு என்று நாம் சொன்னால் நமக்கு எந்த நாடு நமக்கு ஐடி தந்திருப்பது ஐடென்டி கார்டு நமக்கு பாஸ்போர்ட் தந்திருப்பது எந்த நாடு நமக்கு திருமண பதிவு சான்றிதழ் அடைக்கோலைக்கு இடம் எந்த நாடு நாடு அதை அவன் சொன்னாலும் நாம் சொன்னாலும் பிழை நமது நாடு கவலையோடு ஊன் சொல்கிறேன் நமது நாடு அல்லாவுடைய ஏற்பாடு நாம் திருபான்மை முட்டுக்காக இருக்க வேண்டும் என்றால் போகாது சங்கிலி போட்டு மசதி மூடிவிட்டு ரோட்டிலே கஷ்டப்படி வேண்டும் சுதந்திரம் இருக்கிறது ஒரு குழுக்கு குளிக்கிற அல்ல எப்படி கிணற்றை கணக்குவதை போன்று கழிவெல்லாம் வெளியாகி நல்ல தண்ணி விளைஞ்சியது அந்த இரண்டு மூன்று மாதம் நான்காம் மாதம் ஐந்தாம் மாதம் ஏழாம் மாதம் உண்மையான பேரிலே மதம் மாறிய சகோதரர்கள் நம்முடைய இடத்தில் இருக்கிறார்கள் என்ன இல்லை தச்சால் வந்தால் அங்கு வந்து வெற்றான் என்றாலே இங்கு முட்டு காலையில் கும்பிடுவோமா இருக்கிறது அவனுடைய முகம் கொடுக்க முடியும் இதுதான் சாட்ட என்று வாழ்க்கையில் இதுதான் சாட்டு நாட்டில் பிரச்சனை ஒரு சொல்லுமில்லை ஏன் தராவி வீட்டுக்கு சொல்ல முடியாதா நாட்டு சட்டம் சொல்ல சொன்னால் தான் சொல்லுவோமா அவர்கள் கூட அப்படி சொல்லவில்லை சொல்லாம் சொன்னா இல்லை சொல்ல வருர்கள் தலைமைத்துவத்தை எப்படி செயல்படுத்தினார்கள் எப்படிப்பட்ட தலைவர் சமூக சேவகர் நமது நாட்டில் நாம் சிறுபான்மை ஆனால் நம்முடைய பொறுப்பு நம்முடைய ஆட்சி நம்முடைய அதிகாரம் இப்படித்தான் நடந்திருக்கிறது ஒரு சிறிய ஒரு சில விடயங்களை சிறிய சிறிய நிகழ்வுகளை சொல்லி நான் முடிக்கிறேன் நபியாருடைய தலைமைக்கு மக்கள் ஒரு மக்களாக எந்த விதமான அநியாயமும் முஸ்லிம்கள் மோமிகள் காபிர்கள் முசலிக்குகள் எல்லோருக்கும் நீதி எல்லோருக்கும் நீதி ஒரு விடயம் வந்தது ஒரு யூதனுக்கும் சஹாபிக்கும் இடையில் பிரச்சனை சஹாபிக்கு முடிதனுக்கு சார்பாக ஆட்சி மதம் வேறுபாடு காட்ட முடியாது இதைத்தான் ஒவ்வொருவரும் பின்பற்ற வேண்டும் ஒவ்வொருவரும் எந்த மதத்தை சேர்ந்த தலைவன நபி அவர்களை பின்பற்றினால் உனக்கு தொடர்ந்து செய்யலாம் இல்லவர்கள் காலமுடிய முன்னர் பறிபோகும் காலம் இருக்கும் நீ கண்ணும்னுக்கு தீர்ப்பு சி முஸ்லிம் என்னுடைய இனம் என்னுடைய இனத்துக்கு தான் தீர்ப்பு என்னுடைய இனத்துக்கு தான் சலுகை என்னுடைய இனத்துக்கு தான் சுதந்திரம் இல்லை என்னுடைய இனமோ எந்த இனமோ நீதி விளைக்க வேண்டும் இஸ்லாம் நீதி விளைக்க வேண்டும் இஸ்லாம் உங்களும் அபுபக்கல் ஒவ்வொரு கலைப்பாக்களுடைய ஒவ்வொரு நிகழ்வை சிறிய நிகழ்வுகள் முடிக்கிறேன் அபு பக்கல் ஆட்சிக்கு வந்தவுடன் செய்த கொத்த பயன் தெரியுமா கணிமன் நான் இங்கு யாருக்கும் வக்காலத்தை வாங்கி நான் பேச மாட்டேன் வரலாறை சொல்கிறேன் புத்திசாலிகள் நாம் விளங்கிக் கொள்ளலாம் இஸ்லாமிய வரலாறுகளையும் மறக்கக்கூடாது நமது நாட்டில் முஸ்லீம்கள் தொடர்படியாக அநியாயம் செய்யப்படுவதற்கும் உரிமைகள் பறிக்கப்படுவதற்கும் எரிக்கப்படுவதற்கும் யார் காரண கருத்தாக்கள் என்பதையும் நாம் மறப்போம் என்றால் நாமும் சமூக துரோகிகள் கொத்துபா செய்தார்கள் பிரசங்கம் ஆட்சி பொருட்படுத்த முதலாவது பிரசங்கம் எப்படி செய்யும் ஆரம்பம் மாற்றம் வர முன்களே நான் வந்து விட்டேன் என்று சொல்கின்ற காலம் நான் வெட்டி பெற்று விட்டேன் என்று சொல்கின்ற காலம் வந்த பிறகு இஸ்லாமிய தலைவர் என்ன சொல்வது தெரியுமா புள்ளி தூ அலைக்கும் பலஸ்துரிக்கும் நான் உங்களுக்கு புள்ளி தூ பொறுப்பாக்கப்பட்டிருக்கிறேன் நான் ஆட்சிக்கு வந்தேன் நான் வெற்றி பெற்றேன் பெரும்பான்மை வாக்கில் வெற்றி கொண்டேன் என்னை விட்டால் ஆள் இல்லை சந்திர மண்டலத்துக்கு உங்களுக்கு நான் பொறுப்பாக்கப்பட்டுள்ளேன் நான் உங்களுக்கு உங்களுக்கு மத்தியில் பொறுப்பு வகிப்பதற்கு சிறந்தவன உங்களில் என்னை மேல சிறந்தவர் இருக்கலாம் உண்மையிலே இல்லை ஏன் நபிமார்களுக்கு அடுத்த ஈமான் நபிமார்களுக்கு அந்த நபிமார்களுக்கு அடுத்த மக்களிலே உள்ள ஈமான் தாரி நபியர்கள் மிகவும் நேசித்த மனிதர் அவர் சொன்னார் நான் உங்களில் சிறந்தவர் அல்ல சிறந்தவரல்ல இது அவருடைய வார்த்தை குமரலானி மனிதர்களுக்கே கண்ணியமான உத்தரவாதம் இல்லாத காலம் உதாரணம் ஒரு வாகனத்துக்கு ஒரு நாய் பட்டிருக்கிறது உதாரணம் ஒரு வாகனத்தில் ஒரு நாய் பற்றிருக்கிறது பாவம் நாய் பாவம் என்று நாய்க்கு முதலுதவி செய்வதற்கு சமூகம் தயார் மனிதன் பற்றிருந்தால் வீடியோ எடுத்து பேஸ்புக்கில் அப்டேட் பண்ணிவிட்டு தான் முதலுதவி அப்படிப்பட்ட நாயை மதித்து மனிதனை மிதிக்கின்ற கேவலமான காலத்தில் வாழ்கிறோம் இதற்கு தான் இந்த உதாரணம் உமரலிவா மதிநாடு என்று சொன்னார்கள் நான் இங்கு உலகத்தில் மூன்றில் இரண்டு பங்கை ஆட்சி செய்தவர்கள் மூன்றில் இரண்டு பங்கு எத்தனை நாடுகள் போட்டு பாருங்கள் நேரம் இடம் கொடுக்காது மதினாட்சி பயணத்தில் இருக்கின்ற பொழுது இராகிலே ஒரு பாதை குன்றும் குழியுமாக இருந்து அந்த குழியிலே ஒரு கழுதை அந்த குழியிலே விழுந்து அல்லது மேட்டு கல்லறி விழுந்து ஒரு கேப்பார் கருவை உரிமையை பறித்தால் மனிதர்களை கொண்டால் மனிதர்களுடைய சொத்துக்களை அரித்தால் மனிதர்களை மனிதர் உரிமை மீனவர்களை கொடிக்கட்டி பறந்தால் அல்ல விடுவானா கழுவை இராக்களை சாக்குகிறது எதனால் பாதையில் உள்ள கோளாரால் பாதை பாதை கூட மக்களுக்கு இல்லை மிருகங்களுக்கு கூட சுரமில்லாமல் நடப்பதற்கு பொருத்தமாக இருக்க வேண்டும் என்று உமரலை தான் சொல்லுகிறார்கள் அலுவலில் ஆகும் அவர்களுடைய திருடப்பட்டது திருடி திருடன் பசாரிலே வித்தான் பசாரிலே போகின்றது தன்னுடைய கேடயம் விற்கப்படுகிறது விற்கப்படுகிறது அப்படி வந்து கன்னிமணே அந்த கேளயத்தை திருடியவன் அவனுடன் சேர்ந்து வழக்கு போட்டார்கள் வழக்கிலே நீதித்துறை சுதந்திரம் வேண்டும் எந்த ஆட்சியாளர் வந்தாலும் இஸ்லாம் உங்களுக்கு முன்மாதிரி இஸ்லாத்திலே இருக்கிறது இஸ்லாம் என்னதான் நீங்கள் இஸ்லாமில் வேறு கடலிலே காட்ட நினைத்தாலும் உங்களால் காட்ட முடியாது இஸ்லாம் தூய்மையானது நீங்கள் சரியாக படித்தால் நீங்கள் அவர்களை தம்பிப்பட்டீர்கள் அதை கேஸ் போட்டு பார்த்தால் இவர்களுக்கு ஆதாரம் இல்லை சாட்சி இரண்டு பேர் தேவை ஒருவர் சாட்சியாக வருகிறார் அடிமை இன்னும் ஒருவர் மகன் மகனும் அடிமையும் சாட்சி அடிமை ஒரு வேறொரு மனிதர் என்பதனால் அடிமையுடைய சாட்சி ஏற்க தயார் ஏற்கலாம் வாப்பாவுடைய சொத்துக்கு மகனாகிய இவர் உங்களுக்கு சாட்சி சொன்னால் எடுப்படாது முடிவாகிறது தான் நியமித்த சுப்ரீம் கோர்ட் ஜிடம் சுதந்திரம் இல்லாத அப்படியா என்ன முடிவு உங்களுக்கு கேடையும் கிடைக்காது அலை கவசம் அது உங்களுடைய திருடிய சொல்கிறீர்களே அந்த திருடனுக்குரியதாகத்தான் முடிவெடுக்கப்படும் உங்களுக்கு சாட்சி இல்லை காட்சிகளில் இருவரில் ஒருவர் உங்களுடைய மகன் மகனுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எந்த நீதிபதி இவர்கள் நியமித்த நீதிபதி யாருக்கு எதிராக நாட்டு தலைவருக்கு எதிராக தீர்ப்பு அவரை பதவி நீக்கம் இல்லை பொறுமையாக தீர்ப்பை ஏற்றுக் போனார்கள் இப்படித்தான் ஒவ்வொருடைய வரலாறு கண்ணிய உஸ்மான வரலாறு இதைத்தான் பணம் சாட்டுகிறது எனவே நாளை நமக்கு முக்கியமான தினம் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன் ஒரு புள்ளடி இதற்கு விடயங்கள் அடங்கியிருக்கிறது முதலாக சொல்கிறேன் செல்ல முடியுமோ கடும் நோயாளிகள் போகவே முடியாது என்றவர்களை தவிர மற்ற எல்லோரையும் இந்த வாக்களிப்பதிலே பயன்படுத்துங்கள் சில இமாம்களுடைய ஆய்வின் முடிவென தெரியுமா ஜனாயக நாட்டில் இப்படி ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பொழுது வாக்களிப்பது கடமை வாஜிப் வாஜிப் நான் ஒரு நூறு பேர் ஒரு பத்து பேர் ஒவ்வொரு இடத்திலும் உதாரணம் துறைகளில் ஒரு பூத்திலே ஒரு பத்து பேருடைய வாக்கு இருந்தும் போடாமல் வீணாகி எத்தனை ஆயிரம் பூத்துகள் ஒவ்வொன்றிலும் கணக்கு பாருங்கள் எத்தனை வாக்குகள் வீணாகின்றன போடுவது யாருக்கு உங்களுடைய விருப்பம் புத்திசாலித்தனமாக வரலாறுகளை நினைவு கூர்ந்து கண்ணி மகனே உங்களுடைய வாழ்க்கை செலுத்துவது உங்களுடைய உரிமை கடமை என்று சொல்கிறார்கள் நான் சொல்கிறேன் ஒரு புள்ளடி முதலாளர் என்ன சொல்கிறோம் சாட்சி சொல்கிறோம் தேர்தல் ஆணையாளரிடம் சாட்சி சொல்கிறோம் நான் இவர் நீதியாக நேர்மையாக நல்லவராக ஆட்சி செய்வார் என்று சாட்சி சொல்கிறேன் பொய் சாட்சி சொல்வதே பெரும்பாவும் நமக்கு தெரியாத காரண் மாமா போடுகிறார் என்னுடைய கட்சி எனக்கு இவனுக்கு போட்டால் தான் ஏதாவது தொழில் கிடைக்கும் என்னுடைய பதவி நீடிக்கும் கிடைக்கும் எந்த போட்டால் சமூக துரோகி சொல்லி அந்த புள்ளடியின் மூலம் பெரும்பாவி என்ற பெயரை அல்லாவிட வாங்குகிறார் இரண்டாவது ரெக்கமெண்ட் பண்ணுகிறோம் சிபார்த்து செய்கிறோம் இவர் நல்லவர் இவர் நல்ல நீர் யார் செய்வார் இவர் பொருத்தம் என்று நான் சிபார் செய்கிறேன் நான் பிரேரிக்கிறேன் நல்ல ஷபாத்தை யார் செய்வாரோ அவர்கள் ஏற்படுகின்ற அளவுகளுக்கு தவறான பிழையான சபாத்தை யார் செய்வாரோ அவர்கள் ஏற்படுகின்ற பிழைகள் தண்டனையில் பங்குண்டு சும்மா இருந்து கொண்டு நரகத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்து நரகத்தை நாம் வளர்க்கலாம் பொருத்தம் இல்லாதவரை சிபார் செய்தால் மூணாவது வாக்களிக்கிறோம் நான் பொறுப்பேன் பொறுப்பேற்கிறோம் வரண்டி கரண்டி பண்ணுகிறோம் இவர் வந்தால் நான் புன்னடியின் மூலம் நான் சொல்கிறேன் இவர் பொருத்தம் இவர் அதுவும் தவறாக இருந்தால் பாவம் அடுத்தது என்னை வாறினார் அவர் மீறுவார் என்று தெரிந்தும் அவருக்கு போட்டால் நாம் முனாபி பட்டியலில் இடம் எடுக்கிறோம் பேச்சு தேர்தல் பேசுகிறோம் அது பொய்யாக இருந்தால் முனாஃபிக் பட்டியலில் இடம் பிடிக்கிறோம் குரல் கொடுக்கிறோம் பேசுகிறோம் ஆனால் பேசிக்கொள் யாருக்கு போடுறோம் இவருக்கு யாருக்கு போட்டீங்க இவருக்கு போட்டு இவருக்கு போடுங்க சொல்கிறோமா குரல் கொடுக்கிறோம் சத்தியத்துக்கு தன்னுடைய வார்த்தையால் உதவி செய்கிறாரோ அவருக்கு நன்மை யாரொரு வார்த்தையால் கூட அசத்தியத்துக்கு நாசத்துக்கும் அழிவுக்கும் உதவி செய்வாரோ அந்த அசத்தியம் உலகத்தில் நடக்கும் காலம் எல்லாம் இவருக்கும் தன்னுடைய ஹதீர் பல தலைப்புகளிலே இந்த புள்ளடி உள்ளடங்குகிறது எனவே நிதானமாக தொழுவோம் இருந்து நம்முடைய பாதத்தை ஆரம்பிப்போம் சுபிமான் ஜமாத்தோ தொழுவோம் முடியுமானவர்கள் நோன்பாடையோடைய துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நோன்பு நோக்கம் துவா கேட்போம் முடிவு அல்லாவுடைய கையில் நாம் வாக்களிப்பதை நம்முடைய பொறுப்பு முடிவை வெளிப்படுத்துவோம் அல்ல கண்ணியமானவர்களே எனவே இந்த விடயங்களிலே கவனம் செலுத்தி சிறந்த ஒரு தலைமைத்துவம் நமக்கு வருவதற்கு பாவங்களை மணித்தரவிட எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மணித் திருவிழையாக ஒட்டு அருடைய பாவங்களை மணித் தருவையாக மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தரவையாக பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களை மனிதர்லையாக ஈமானை தருவாயாக உண்மையான அஹலாக்கை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக யாழ்வா நமது நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக நொந்து போயிருக்கிறோம் யாழ்வா பலகீனப்பட்டிருக்கிறோம் யாழ்லா மிகவும் அடிமையாக்கப்பட்டிருக்கிறோம் யாழ்வா நமது நாட்டின் சுதந்திரத்தை தருவாயாக கண்ணியத்தை தருவாதாக சுபீச்சத்தை தருவாயாக சில நாளை நமக்கு முக்கியமான ஒரு நாள் யாருளா உனக்கு தெரியும் யாழ்லா உள்ளங்கள் கையில் யாழ்ல ஆட்சியாளருடைய உள்ளங்கள் நீயே சொல்லி இருக்கிறாய்ல உள்ளங்களை திருத்தக்கூடியவர் நீ யாருளா நாம் வாக்களிப்பது நமது நமது பொறுப்பு யா லா ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது உன்னுடைய பொறுப்பு யாழ்லா நல்லவரை நிதானமானவரை பக்கசார்பற்றவரை கடினத்தன்மை இல்லாதவரை தேர்ந்தெடுத்தா யாருளா அநியாய காலைகளை தூரமாக்கியாள் அணியாயக்காரர்கள் அந்த துறைகளை மட்டும் விளக்கிவிடையா அவருடைய முகவர் தெரியாமல் விடாதா அணியாயக்காரர்களை எங்களுடைய வாக்கள் மூலம் தெரிய தெரிவு செய்து விடாமா நமக்கு உன்னுடைய ஈமானை விபாதத்தை நிலைநாட்டுவதை கிடமளிக்கக்கூடிய தலைவர் யார் உனக்கு தெரியும் யாருலா நம்முடைய பலகீனத்தை அணியாய்க்குள் உள்ளாக இருவோம் யாழ்லா நாம் தன்னுக்கு உள்ளாக இருவம் யாருலா நமது ஈமானுடைய பலகீனம் யாருலா நம்முடைய அமனுடைய விலகினம் யாருலா நீ சிறந்த நேர்மையான நீதி அடைவனை தேர்வசை நமக்கு தருவதாக அதன் மூலம் சந்தோஷத்தை நமக்கு வழங்குவதாக பாதுகாப்பை வழங்குவதாக எந்தவிதமான கலவரமும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாத ஒரு தேர்தலாக இந்த தேர்தலை நடத்தித் தருவதாக யார் யாரெல்லாம் பிரச்சனைக்கு திட்டம் ஈட்டுகிறார்களையா அந்த திட்டத்தை அவர்களுக்கு எதிராக மாற்றுவதாக அந்த பிரச்சனை அவர்களுக்கு பாதகமாக மாற்றுவதாக யார் யாரெல்லாம் சதி மோசங்கள் செய்கிறார்களையா அவருடைய சதியில் அவர்களை அகப்படை வைப்பாயாக அவர்களை அதை பெயிலியர் ஆக்குவாயாக அவருடைய முடிவை மோசமாக்குவதாக ஹிதாயத்தில் என்றால் அவர்களோடு எப்படி நடந்து கொண்டால் நமக்கு கண்கொளிர்ச்சியாகவும் அமைதியாகவும் இருக்குமோ அப்படி நடந்து கொள்வாயாக